பிரபிஜா தோற்றவேத்தை கப்பமுய கிருஷ்ணா கீதாஹே நம வியாச்சு ஏதம் பரம் யோகம் யோகேஸ்வராட்சாத் சஞ்சயர் தொடர்ந்து சொல்லுகிறார் வியாசப்பிரசாதாத்து ஏதத்து ஸ்ருத்தவான் வியாசருடைய அனுகிரகம் வியாசர் தான் சஞ்சயருக்கு தொலைவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கறத்துக்கு கேட்குறத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் ஆகவே குருக்ஷேத்திரத்தில் நடந்த போகிற ஹஸ்தினாபுரத்தில் இருந்தே தன்னுடைய யோக திருஷ்டியால் அதாவது வியாசர் அனுகிரகம் பண்ணினத்தினால் கிடைச்ச யோக திருஷ்டியினால் அந்த சம்பாதத்தை கேட்டேங்கிறார் வியாசப்பிரசாதாத் அகம் ஸ்ருத்தவான் அப்படின்னு திருதராஷ்டர்கிட்ட சொல்கிறார் குஹ்யம் பரம் ஏதத்து சம்பாதம் அதாவது இந்த கேள்வி பதில் ரூபமாக ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டதை அர்ஜுனன் பயன் பகவானும் உபதேசித்து ஆனந்தமடைந்ததை நான் இந்த சாஸ்திரத்தை மேலான சாஸ்திரத்தை எல்லோரும் சமூகத்தில் அனைவரும் தங்கள் உள்ளத்திலே வைத்து போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த சாஸ்திரத்தை நான் கேட்டேன் அது மாத்திரமல்ல யோகேஸ்வராத்து கிருஷ்ணாத்து யோகம் இந்த ஏதத்துங்கிறது இந்த யோகத்தை முகியம் யோகம்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானத்தைன்னு அர்த்தம் சமய்தரிசனம் முக்கிய ததர்த்தா ஆ கர்மயோகம் ஞானயோகம் இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் இமம் விவஸ்வத்தை யோகம் நர் பகவான் நாலாவது அத்தியாயத்தில் இமம் விவஸ்வத்தை யோகம் பிரோக்தவான் ஆக யோகம்னு சொன்னால் இங்கே இந்த சாஸ்திரம் தான் அர்த்தம் முக்கியமாக இந்த ஞான அர்த்தம் அதாவது ஆத்மா பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானம் ஆக பாதுகாக்கப்பட இந்த யோகத்தை நான் சாட்சாத் கிருஷ்ணாத் யோகேஸ்வரனாகிய இந்த யோகத்துக்கெல்லாம் இந்த மாயா சக்தியையெல்லாம் ஆளக்கூடிய அவித்ய மாயை வித்யா மாய்க்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த சாட்சாத் கிருஷ்ணனிடமிருந்து ஸ்வயம் கதையதா கிருஷ்ணாத் தானே நேரடியாக பகவானே வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் ஸ்வயம் சாட்சாத் கதயதா கிருஷ்ணாத் யோகேஸ்வராத் ஏதத்து யோகம் ஷுத்தவான் அப்படி படிக்கணும் அஹகுஹியம் யோகம் ஷுத்தவான் பரம் யோகம் ஷுத்தவான் அகம் ஸ்ருத்தவான் வியாசருடைய அருளால் நான் இந்த மேலான தெய்வீகமான பகவானே நேரடியாக உபதேசித்த யோகேஸ்வரனாக கிருஷ்ணனால் உபதேசித்த இந்த சாஸ்திரத்தை கேட்டேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் வியாசப்பிரசாதா ஏ தத்யமரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாட்சாத் கதையத்த